சத்குருஸ்வாமி கீஜை குரு கிருப்பையார் அருணகிரடைய கந்தர் அனுபூதி அருணகிரநாத கந்தர் அனுபவி நித்யம் குமரா குமரான்னு சொல்கிறோம் தலைப்புல நம்ம சொல்கிறோம் நித்யம் குமரா குமராம் முருகாச்சரணம் வள்ளி தேவசனா காந்த ஸ்மரணம் ஜெஜே சுப்பிரமணோகம் மயூராதிரூடம் மகாபாக்கியகூடம் மனோகார தேகம் மகச்சித்தேகம் மகி தேவதேவம் மகாவேதாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம் மகீ தேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலும் பஜே லோகபாலும்ரணம் மகி தேவதேவங்கிறதுலேருந்து ஒன்று முக்கியமாக தருது பிரம்மணிய தேவம் சரணம் பிரபத்திய சுப்பிரமணிய தேவம் சரணம் பிரபத்தியம் எல்லாரும் தப்பான அபிப்பிராயங்கள் சரி பண்ணிக்கலாம் முருகன் வந்து பிரம்மண்ய தேவன் அதாவது அதாவது பிராமணர்களை கொண்டாடக்கூடிய தெய்வம் பிராமணர்களை மதிக்கக்கூடிய தெய்வம் பிராமணர்களை போற்றக்கூடிய தெய்வம் அதுக்கு மேலே அப்படிப்பட்ட மகி தேவன் சொல்லப்பட்ட இந்த பிராமணர்களுக்கு தெய்வம் அவர் தான் பரமேஸ்வரன் இந்த பிராமண தெய்வம் இது வந்து விளையாட்டை எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்கோன்னா மகாவிஷ்ணு கத்தியன் காக்கக்கூடிய விஷ்ணு தத்தியன் ஈஸ்வரன் தான் பிராமண தெய்வம் மகேஸ்வரன் பரமேஸ்வரன் ஆரம்பத்தில் அப்படியே வருது இன்னைக்கு உண்டான பாட்டு நாலு பதிகம் அதுக்கு முன்னால் அவன் சொல்லும் என்ன இந்த வேத மரம் கஷீணமாயின் இருக்கு கலியுகத்தில் கலியுகத்தினுடைய ஒரு தர்மங்களையும் கலியுகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் பல புராணங்களில் காண்பார்கள் முக்கியமாக எல்லோருக்கும் பரிசயமான பாகவதம் தேவி பாகத்தில் பல நவராத்திரை படித்தேன் அது அவ்வளவு தூரம் மோசமாக போகும் அப்போது சத்சங்கமும் த நாம சங்கீர்த்தனமும் இது தான் கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய முருகன் வந்து கந்த கடவுள் நம்ம கடவுள் அவர் வந்து சொன்ன மாதிரி பிரம்மண்ய தேவன் இது ஸ்லோகமே ஒன்று இருக்குது ஒரு ஸ்துதி ஒரு ஆறு ஏழு ஸ்லோகம் இருக்கணும் பிரம்மண்ய தேவம் சரணம் பவத்தே சுப்பிரமணிய தேவம் சரணம் பரவத் அப்படி அதை வந்து இங்கே அவதாரங்கள் க பகவானுடைய அவதாரங்களாக ஒன்றும் கிடையாது இந்த கலிபுகத்தில் அதனால் எல்லோருடைய மனசுலேயே அந்த ஆசுர பாவம் அந்த அக்ஷர பாவம்லாம் ஒன்று இப்போ எப்படி முடிக்கிறது ஞானத்தால் தான் அஜானத்தை முடிக்க முடியும் ஞான சக்தியாக வச்சுட்டு இருக்கிறவன் கந்தன் வேலை கையில் வச்சு வேல் இல்லாமல் விகவான் இருக்க மாட்டார் வேல் இல்லாமல் இருக்கவே மாட்டார் எப் எங்கே பார்த்தா வேல் இருவான்னு அவருக்கு பர்மனெண்ட் பக்கத்தில் ஓணும் அவரே ஞானஸ்வரூபம் அதாவது ஈஸ்வரன் பிரம்மம் உக்கட்டை அதே சொல்ல பரபிரம்மம் உக்கட்டை அந்த பிரம்மம் பல நிர்குணமாக இருக்கு நிராகாரமாக இருக்கு ஒரு ரூபம் இல்லாமல் இருக்கு அதுதான் சிவம் நிஷ்கல பிரம்மம் பார்க்கக்கூடியது சிவாலயத்தில் பார்க்கக்கூடியது லிங்க ரூபா இருக்கு தான் நிஷ்கல பிரம்மம் சொல் இருக்கு அந்த சிவமே தான் சுப்பிரமணியன் வந்திருக்கு அப்போது நம்முடைய சொந்த கடவுளான கந்தக்கடவுள் அந்த பிரம்மத்தினுடைய சாக்காரமான ரூபம் அதாவது நிராகாரமான ஒரு வடிவு இல்லாத பிரம்மம் வடிவுடன் இருப்பது சொந்த கடவுளான நம்ம கந்தக்கடவுள் அதுதான் சொல்கிறது அதனால இவர் வந்து எல்லா வேதங்களுடைய பாவமாக இருக்கார் வேத வேதங்களுடைய எல்லா தாத்பதிக்கும் உண்டான விஷயமா இருக்கார் யார் நம்ம ஸ்கந்த சுவாமி இந்த ஒரு அவர் தெய்வம் ஈஸ்வனுடைய குழந்த அதாவது தானே தன்னுடைய புத்திரன் ரூபமாக இருக்கான்னு சொல்கிறது உண்டு ஆத்மாவை உத்திர அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் நம்மை காக்கக்கூடிய கடவுள் அவர்கள் அப்போ சங்க சங்கர பகவத் பாதால் இந்த மனசுல இருக்கக்கூடிய அஜானத்தை போக்குவதுக்காக அவர் அவதாரம் பண்ணும்போது எழுபத்தி ரெண்டு துருமதங்களை கண்டித்தார் இன்க்ளூடிங் அந்த கர்மட்டர்களாக இருக்கக்கூடிய மீமாம்சை கண்டித்தார் வேத மதத்தை ஸ்டாபனம் வேத நெறிய ஸ்தாபனம் பண்ணார் அப்போ சைவ சித்தாந்தம் அதுக்கும் இதுக்கும் அத்வைத்த ஸ்தாபனம் அது சித்தாந்தம் உபாசனையாக செய்வ சித்தாந்தும் கொஞ்சம் வித்தியாசம் ரொம்ப மைன்யூட் வித்தியாசம் அது வந்து வந்து ஒரு டெக்னிக்கல் வித்தியாசம் வழியாக ஜாஸ்தி அதை வந்து இது பண்ண வேண்டியதில்லை அதாவது பொதுவான ஜனங்களுக்கு எக்ஸப்டும் வென்யூஆர் பண்டிடார வித்வான் பொதுவான ஜனங்களுக்கு ஒரு சாரகர்களுக்கு இந்த ஜென்மா கிடைச்சிருக்கு மானுஷென்மா இதை வந்து பலனாக பண்ணிக்கணும் அந்த மானுஷென்மாவை பலனா பண்ணிக்கிறதுக்கு என்ன பாயிண்ட்டே இந்த சொந்த கடவுள் நம்முடைய கந்த கடவுளான முருகனை சுப்பிரமணிய தேவம் பிரம்மணிய தேவம் சரணம் பிரபத்திய சுப்பிரமணிய தேவம் சரணம் பிரபத்தியின்னு அவனை சேர்ந்து அடைந்து புரிஞ்சவிடும் அதுத்தான் காண்பித்ததையும் அதுக்கு அவர் சொல்கிறார் உபாசனம் மூலமாக சொன்னார் அது என்னன்னா ஆதித்யம் பிகாவிஷ்ணு கடநாத மகேஸ்வரம் இந்த அஞ்சு தெய்வங்களை வந்து நீ உப்பாசனை பண்ணாலே பொருள் தினம் ஆதித்யம் தெரிவித்து ஸ்பட்டிக்க மணியில் வச்சுருப்பார் அம்பிகாங்கிறத சுவர்ணமுக்கி கல்லாக இருக்கும் படிக கல் ஒன்று ஸ்வர்ணமு கல் அதுதான் அம்பாள் சோனா நதியில் கிடைக்கக்கூடிய சகப்பாக இருக்கிற ஒரு கல் கணபதி சால கிராமம் கண்டகி நதியில் கிடைக்கக்கூடிய சால கிராமம் மகாவிஷ்ணு அந்த நர்மதா கரையில் கிடைக்கக்கூடிய பானலிங்கம் ஈஸ்வரன் நடுவில் வச்சுட்டு அதுக்கு உண்டான முறை இருக்கலாம் அப்படி வச்சுட்டு சரி இதில் எங்கடா வந்து கந்த கடவுள்னா அவர் இருக்கார் வேல் ஒன்று வச்சுருக்கும் வேல் ஒன்று வச்சுட்டா அந்த வேலை ஞானஸ்வரூபம் இல்லையா அதுவே வந்து சுப்பிரமணிய உபாசனையாயிடும் அக்னிபூன்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு அக்னி உபாசனையும் சேர்த்து சொல்வார்கள் பொதுவாக பிராமணன் வந்து அக்னி உபாசனை பண்ணணும் எப்படியும் அக்னிஹோத்திரம் பண்ணணும் அது இல்லையா குறைஞ்ச பட்சம் அவுபாசனை பண்ணணும் அது வந்து ஸ்ருதி புரோக்தம் இதே அக்னிஹோத்திரம் பண்ணுறது ஸ்ருதி புரோக்தம் வேதம் புரோக்தம் ஸ்மிருதி புரோக்தம் அதுதான் அந்த ஔபாசனை பண்ணுறது நீங்கள் வந்து அவரவர்கள் பிரத்யாபிக சாதம் அப்பா அம்மாக்களை பண்ணுறபோது ஔபாசன அந்த அக்னோ கரணம் கைது பண்ணுவார்கள் அப்போது அக்னி ஸ்மிருதி புரோக்தம் அப்படி இருக்கிறதுனால தின பூஜையில் பஞ்சாய தினத்தில் வேலை வச்சுட்டு இருப்போம் வேலை சுரம் சுப்பிரமணியம் இருக்கும் அப்படிப்பட்ட சுப்பிரமணிய உபாசனை நித்தியம் நமக்கு உண்டு அப்படிங்கள கந்தனை அடைவதற்காக சொல்லக்கூடிய அனுபூதியில் கந்தனால் அனுகிரகம் பண்ணப்பட்ட இந்த அனுபூதியில கந்தனிடம் சேரக்கூடிய அந்த அனுபூதியில நேற்றுக்கு சொன்ன ஒரு பாசுரம் எதிர்காகனா அந்த முருகனை கந்தனை அடைவதற்காக சொல்லப்பட்ட ஆர்முக பெருமானே ஷண்முகனே மெய்ப்பொருள் சத்தியமான வஸ்து எது சத்தியனா பிரம்மம் என்ன வஸ்து அதுதான் சொல்ல வந்தது வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோ தயமோ நாவில் நான்மறையோ யானோ மனமோ எனாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே சொன்னது இன்னிக்கு உண்டானது பாசுரம் வளைப்பட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைபட்ட தகுமோ கிளைபட்டு எழு சோர் உரமும் தொலைபட்டு உருவத்தொடுவேலவனே முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம் வளைப்பட்ட கை மாதொடும் மக்களெனும் தொலைப்பட்டழிய தகுமோ தொகுமோ கிளைப்பட்டு எழுசோர் உரமும் கிரியும் தொலைபட்டு அடி வந்து ராகம் தாளாம் வராது நான் வந்து பாவத்தை சொல்கிறதுக்காக வந்தவன் அதனால் அதுக்காகத்தான் நான் வந்து என்னுடைய முயற்சி இருக்கு இந்த பாசுரம் பந்த பாசத்தை முடிப்பதற்காக அதாவது இந்த லௌகிக வாழ்க்கையில் நான் இருக்கேன் எனக்கு பிரத்யமாக அது இது ப்ராக்டிக்கலாக பார்க்க வேண்டிய விஷயம் ப்ராக்டிக்கலாக டவுன் டு எர்த்து பார்க்குறது நம்ம வாழ்க்கையில் வர்ண தர்மாசங்கள் இது ஒரு பக்கம் இருக்கும் அது வந்து எப்படி கொடுத்துருக்கோ கடமைகள் அதை செய்யணும் பக்தி ஞானம் எல்லாருக்கும் பொது எல்லாருக்கும் பொதும் எல்லாருக்குமே பொதும் எல்லாருக்கும் இந்த லோகத்தில் சிருஷ்டி பண்ண எல்லாருக்குமே பொது அது வந்து சேதனா சேத்திரங்கள் அதாவது ஸ்தாவர ஜங்கங்கள் எல்லோருக்கும் பொது சரி ஸ்தாவரமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் புத்தி கிடைக்குமா கிடைக்கும் அதெல்லாம் காமிச்சிருக்கார்கள் கா இந்த பாசுகத்தில் ரெண்டு பாகமாக பார்க்கலாம் ஒரு பாகம் வந்து சூரபத்மனையும் கிரௌஞ்சமாக கிரியும் முடித்தது எதிரிகள் ஆணவம் மாய் ரெண்டையும் காரணமாக இருக்கும் அதை காமிக்கிறார் நம்ம அருணகிரி ரெண்டாவது நம்ம இந்த லௌகிக வாழ்க்கையில் மாற்றிடுக்கிற விஷயத்தை காமிக்கிறார் அப்படின்னா பந்த பாசத்தை அகற்றுவதற்கு ஒரு பிரார்த்தனையாக அவர் பண்ணுறார் அதை நாமும் அடைய முடியும் என்ன சொல்கிறார் நமக்கு வந்து இந்த பந்தம் இருக்கு மனைவி மக்கள் வீடு வாசல் கார் பங்களா பதவி பணம் செல்வம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரா விலங்குகள் மாதிரி விலங்கு கையில் காலில் கட்டி போட்ட விலங்குகள் மாதிரி இருக்கும் அதுதான் பந்தம் இரும்பு சங்கிலியாக இருந்தானே கரும் இதே தங்க சங்கலியாக இருந்த எப்படியாக இருந்தாலும் அது வந்து பந்தம் ரெண்டாவதில் சூரனையும் அவருடைய சுற்றத்தாரோடு எல்லாம் சண்டைக்கு வந்தாச்சு எல்லோரும் சுத்தமாக அவர்களை முடித்து அதற்கு முன்னால் வந்த ஹேத்துவா தாரகாசுனுக்கு உபகாரமாக வந்த கிரௌஞ்ச மலை அது ஒரு மாயா சுரூகம் அதையும் முடிக்கிறார் எப்படியும் அந்த ஞானமான வேலை செலுத்தி ஊடுருவ செஞ்சு கீழ்ச்சி முடிச்சுடாரு அப்படிப்பட்ட முருகா எனக்கு நான் வந்து இப்படிப்பட்ட ஆபரணங்கள் வலைகள் ஆபரணங்கள் எப்படி இருக்கக்கூடிய யுவத்தியான ஸ்திரீகளோ பந்துக்களோ அல்லது வந்து புத்திர பௌத்திராதிகளோ இவர்கள் மேலே ஏற்படக்கூடிய ஒரு வாஞ்சை ஆசை பாசம் ஒரு ஆசக்தி அதனால நான் அழிஞ்சு போறது சரியா சரியா தகுமோ தகுமோ அப்படின்னா சரியில்லைன்னு இருக்கோம் அப்படின்னா சரியில்லை சரியில்லை அப்படி இருக்கும் அப்படி முதல்ல தியானத்திற்கு கேட்டவர் இப்போ வந்து முதல்ல அதுக்கு பந்தமா இருக்கிறது தியானத்துக்கு முதல்ல ஒரு பின்னால் சொன்ன சொல்லுவார் அரை நிமிஷம் மட்டும் தியானம் வைக்க தகுதி இல்லாதவன்னு பின்னால் சொல்லுவார் அப்படியும் பந்த பாசம் போடணும் இதெல்லாம் தான் நம்மளை ஒட்டிட்டு இருக்கிறது பந்த பாசங்கள் என்ன அதாவது புத்திரேஷனா வித்தேசனா திரீ இதெல்லாம் வந்து ஈஷிக்கிறதுன்னு சொல்லுவார் இல்லையா அதாவது ஒட்டிக்கிறதுன்னு மாதிரி ஒட்டிக்கிறதுன்னு அதுதான் அப்போ ஒரு அதாவது அனுபூத்தியான ஸ்கந்தன் அந்த சகுணமாக இருக்கக்கூடிய கந்த கடவுளுடன் ஒரு அனுபூதி அடைந்தும் இந்த நம்முடைய ஒரு அபிமானம் இருக்கேன் ஆசை இருக்கேன் அகங்காரம் அதை ஒழித்து அந்த ஜீவபோதம் போய் சிவபோதம் மாதிரி அதோட சேர்ந்துட வேண்டியது அந்த சிவ கந்தனிடம் அனுபூதியாகணும் அப்போ இதெல்லாம் அதற்குண்டான தடைகள் அந்த தடைகள் போர்க்கொள் தான் அப்போ சொல்லிட்டு இருக்கார் தியானம் பண்ணுறப்போ ஒரு ஒரு அரை செகண்டு கூட அரை நிமிஷம் கூட மேலே தியானம் பண்ண முடியலன்னு திருப்பூரில் ஒன்று இல்லையா அதே மாதிரி தான் இப்படி இந்த சூரபத்ம சண்டை வரது இருக்கேன் அந்த யுத்தம் அதை பார்த்தா தெரியும் பானுகோபன் ராமாயணத்துக்கும் இந்த காந்தத்துக்கும் நிறைய வித்தியாசம் பார்க்கலாம் யுத்த காண்டத்தில் அப்படியே பார்க்குறேன் ஏன்னா ரெண்டும் ரெண்டும் பாராயணம் பண்ணதுனால வித்தியா நிறைய சைமல் தேசியம் பார்த்துருக்கோம் அப்போ வந்து இதுக்கு உண்டான ஒற்றுமைகள்லாம் பார்க்க முடியும் அங்கே இந்திரஜித்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே பானுகோபன் ஜெயிக்கிறது கஷ்டம் கடைசியில் நம்ம முருக கடவுளால் தான் பானுகோபனை வந்து முடிக்க முடிஞ்சுது இங்கே மூணு சகோதரர்கள் அதே மாதிரி அங்கே மூணு சுவர்கள் அங்கே விபீஷன் சண்டை கோலில் இங்கே தாரகாசுரன் சிம்மமுகாசுரன் சூரபத்மன் இங்கே கும்பகாரணன் மாதிரி சிம்மு சிங்கமுகாசுரன் தாரகாசுரன் முன்னாலே வந்துடுவான் இந்த வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்காந்தத்தில் தாரக்காசுர்வாதத்தை ரொம்ப காமிக்கிறார் அங்கே அந்த கிரவுஞ்சமலை ஒரு மா இருந்து நம்ம இவரை நம்முடைய கூட போகக்கூடிய இவர்களை வீர அவர்களோட எல்லாரோடையும் அப்படி மாய யுத்தம் அரெஸ்ட் பண்ணிவிடும் அப்புறம் சுப்பிரமணிய சுவாமியால் அந்த ஒரு வேலை ஞான வேலை அனுப்பிச்சும் பிரி பிளந்துன்னு போகும் அதே மாதிரி தாரகாசனையும் பிழந்துன்னு போகும் சூரபத்ம முடிக்கிற போது அதே மாதிரி போகும் அப்படியும் கிரவுஞ்சமலையும் அந்த சூரபத்மனுடையும் சூரபத்மனுடைய பிரபாவம் நிஜமாகவே புரிஞ்சுக்கணும் எல்லா பல அசுரர்களுடைய சரித்திரத்தை பார்த்தா இவர் சூரபத்மன் தான் இவர் ஒரு சிவகணன் தான் சிவன் போன அதாவது பூர்வ ஜென்மத்தில் பூர்வ ஜென்ம கதையை சொல்லுவார்கள் பூர்வ ஒரு சிவகணமாக இருந்தது ஒரு இப்படி ஒரு அசுரத்தன்மை வந்து நிறைய வேகமாக அப்படி ஒரு கடும் தபஸ் பண்ணி சிவன்கிட்ட வர வைங்கினதையும் பரமேஸ்வரனை சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியால் தான் அவ முடிக்க முடியும் அப்படின்னு அதனால தான் பரமேஸ்வரமாகவே முருக கடவுள் இருக்கார் அப்படி அதனால் ஆயிரத்தி நூத்தி எட்டு யுகங்கள் ஆண்டானவன் அப்போ ஆணவ மரம் சூரபத்மனுடைய மார்பையும் கிரௌஞ்சமலையும் தொலைச்சி எடுத்துன்னு போயிடுத்து அந்த வேல் அந்த வேலாயுதத்தை தொட்டார் போடும் தொட்டார் அவ்வளோதான் தொட்டார் அனுப்பிச்சிருப்போம் அதுங்க அப்படின்னா ஞான பிரயோகத்தால மாயை விலகிறது அந்த ஆணவ மரம் போடுது அப்படிப்பட்ட இருக்கிற போதும் நான் வந்து உன்னை தியானிப்பதற்காக இருக்கிற போது பந்தத்தில் மாட்டிட்டு இருக்கேன் எப்படியும் இந்த அழகான ஆபரணங்கள் வலைகள் அணிந்து கொண்டிருக்கூடிய ஸ்திரிகள் மனைவியோட அப்புறம் மக்கள் சொல்லப்பட்ட குழந்தை செல்வங்களோட பந்தங்களோட உறவினர் பந்து வர்க்கத்தோட எப்படி கட்டுப்பட்டு மாட்டின் இருக்கேன் இது சரியா சரியா சரியா இது தகுமோ நீதியா இது நீதியான்னு செய்கிறது நீதியாகாது அப்படின்னு காண்பிக்கிறார் அதனால் இந்த ஆசைங்கிற பந்தத்தால் ஆத்மாவானது ஜீவமானது கட்டுப்பட்டுருக்கு அது மாயை வரை சேர்த்து கட்டுப்பட்டுருக்கு மாயைங்கிறது அந்த அகங்காரமகாரத்தோடு சேர்ந்து வருது அதுக்கு முன்னாலே பார்த்துருக்கோம் அக்க அகங்கார தீர்ப்பதற்கு முன்னால் முன்னால் பாசுரத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் அகங்காரமக்காரம் ஒன்றும் குணங்கள் சம்பந்தமாகும் தமோ குணம் ரஜோ குணம் சத்துவகுணம் இங்கே ரஜோகுண சம்பந்த தமோ குண சம்பந்தமாக சூரபத்மனையும் இந்த கிரௌஞ்சமலையும் இது சம்பந்தமாக நமக்கு என்ன இருது உலக வாழ்க்கையில் பற்று ஜாஸ்தியாக இருக்குது அதுதான் சொல்லப்பட்டது இந்த புத்திரேசனா வித்தேசனா த்ரீசினான்னு சொல்கிறது அப்போது முருகனுடைய திருவடி பந்தம் சம்பந்தம் எப்படி முருகன் வந்து வேலை தொட்டாரோ தொடும் அது மாதிரி விரும்பக்கூடிய ஒத்தர் ஒரு சாதகன் ஒரு சாதகன் அப்போ வந்து இந்த உயிர் பற்றான மனைவி மக்கள் வீடு இதை உறவினர் விட்டு புறப்பற்றான சேர்ந்த பதவி வீடு காரு மனைவி பங்களா காரு பங்களா செல்வம் பலவிதமான ஐஸ்வர்யம் இருக்கு அதெல்லாத்தையும் புறப்பற்றும் சுத்தமா விடணும் ஆசாஹி பரவன் சுக்கம் மைராசியம் பரவன் சுக்கம் அப்படின்னு ஒரு வேசியாஸ்திரி மிதிலா நகரத்துல சொல்கிறதை அவளுக்கு ராத்திரி ரொம்ப அவளுடைய பழப்பு அப்படி இருந்தது அவளுக்கு வந்து திடீர்னு ஒரு ஏதோ ஒரு கிருப்பையாலம் அப்படி ஆசை தான் காரணம் அப்படின்னு பையன் ஹயத்திலே இருக்கான கடவுள் அதை பற்றினா ஏன் வெளியில் யாரும் தேடணும் அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் அவள் வந்து சௌக்ஷமாக தூங்கினாள்னு அவதூத்த கீதியில் காண்பிப்பார் பாகவதத்ன அப்படி ஆசை தான் காரணம் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதமான ஆசைகள் ஏதோ ஒரு விதமான ஆசைகள் இந்த பந்தப்படுத்தி உலக விஷயத்தில் போட்டு அதனால அடுத்தது காமிச்சு இந்த மாயை பிரகிருதி மாயை அதுதான் பிரகிருதி அதனுடைய இயல்பு தான் இந்த அப்புறம் பிளஸ் அவருடைய கர்ம வினைகள் அதனாலதான் பந்தப்படுற அந்த பந்தப்படுவது கூடாது அப்படின்னு காமிக்கிறார் பல கவிகளும் இதே மாதிரி பாடுவார்கள் ஞான சம்பந்தர் பாடுவார் தகுமோ கேட்ட சரியா சரியான்னு இது நீதி கேட்கிறாப்படம் உடையாய் தகுமோ இவ்வளவு மலிவே ஞான சம்பந்தர் இது தகுமோ முறையோ தர்மம் தானோ இது அப்புறம் பெண்டிரு மக்கள் சுற்றம் எனும் பேதை பெருக்கடலை விண்டு பண்டே வழமாட்டேன் வேதனோய் நலிய கண்டு கண்டே உந்தன் நாமம் காதலிக்கின்றது உள்ளம் இப்படி பாடுகிறார் அப்புறம் மனைவி தாய் தந்தை மக்கள் மற்ற உலர் சுற்றம் என்றும் வினையுலே விழுந்தெழுத்தி வேதனைக்கிடம் ஆகாதேன் நாவுக்கரசர் இப்படி எல்லாரும் பிரார்த்தனை இந்த பந்தத்தில் மாட்டிக்காமல் என்னை காப்பாற்றின அப்போ தலைபட்டு ஒழிய தகுமோன்னு சொன்னது நம்முடைய அவர் அருணகிரி என்னாவது இருக்குல்ல எனக்காக சொன்னது பொதுவான மக்களுக்காக சொன்னது மக்களுடைய சுவாவத்தை வச்சுன்னு சொன்னார் அதனால திருப்புகலே சொல்றாரு மனை மக்கள் சுற்றமெனுமாயலையை கடக்க அறியாதே பிரார்த்தனை பண்ணுறாரு அதனால அப்ப என்ன இது இப்படி நம்ம பந்தத்துல இருந்து மாட்டாமல் என்னை காப்பாற்றுவதற்கும் ஞானரூபமான இருக்கக்கூடிய அந்த கந்த அவர் அவர் என்ன பண்ணார் அந்த ஞானரூபமாக இருக்கக்கூடிய வேலை வந்து ரெண்டாவது பாகமாக கமிக்க அந்த சூரபத்மன் ஆணவ மலத்தை அழிக்கிறாப்பிடம் என்ன இருந்தார் அந்த பலவிதமான கிளைகளோடு பெரிய மாமரமாக நார் அப்போ இந்த வேலை செலுத்தி அவர் பிளந்தார்வர் தன்னோட துண்ணுபல் சுவடு போக்கி சூத்தமாய் அபணன் நின்றான் சூத்த பலம்னு மாம்பழத்துக்கு பேரு சூத்தம் சொல்றது அந்த மாம்பரத்தை குறிக்கிறது அப்படி காண்பிக்கிறார் அலங்காரத்திலையும் வருதுங்க கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் கிரியுடு உருவ தொலைத்து புறப்பட்ட வேல் கந்தனே அலங்காரத்தில் இருக்க அதனால இந்த கிரின்னு சொல்கிறது இந்த கிரௌஞ்ச மலை அந்த கிரௌஞ்சமலை தாரகாசுரனுடைய மாயைக்கும் உபகாரம் பண்ணுறதுக்கு அவனால் பிரயோகம் பண்ணப்பட்ட அப்படி வந்துடுது சூரபத்மனுக்கும் ஏழு மலைகளை துணையாக இருந்திருக்குன்னு சொல்கிறார் அப்படி எல்லாவற்றையும் நம்ம முருகன் வேலால் முடித்தார் தனியாசாகரமேழும் கிரி ஏழும் சர்காக்காய் கதிர்வேலம் இப்படி ஒரு திருப்பளை வருது ஏழுமலை பொடித்த கதிரலை தொடுவேல் அப்படி சூரனையும் மால் கிரவுஞ்சமலையும் அப்படி தொலைச்சி என்று போறாப்பில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த வேலை தொட்ட வேலாயுதரே இப்படி சொன்னார் அதனால் சூரனாகியம் ஆணவமலம் கிரவுஞ்சமாகிய மாயையும் வேல் கொண்டு அழித்த ஏ முருகா அடியனுடைய மாயா பாசத்தை அழிக்கக்கூடாதா என்று நம்ம அருணகிரி அடிகளார் சுப்பிரமணிய சுவாமிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் இதுதான் இதனுடைய கருத்து வேளாயுத கடவுளே பாசமந்தத்தில் அடியன் கட்டுண்ணாமல் காத்தருள்வாய் அப்படின்னு சொல்கிறார் ஸ்கந்தார் பணமத்து